அடுத்து அருப்புக்கோட்டை மலையரசன் கோவில் வேதாந்த ஞான சபை செயலர் தவ திரு ஸ்ரீ பால்ராஜ் அவர்கள் தசமன் நீயே ஏ என்ற தலைப்பிலே உரையாற்றி வருகிறார்கள் ஆத்தி சூடி இளம்பறை அணிந்து மோனத்தெருக்கும் முழுவன் மீனியால் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறைஞர்கள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்திய அமர வாழ்வு எழுதுவாம் அறிவு ஒளியாக நம் எல்லோரிடத்திலும் நிறைந்திருக்கிற இந்த பரம்பொருளை வணங்குகிறேன் அறுப்புக்கோட்டையில் மட்டும் கணித மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் அறிமுகமும் நற்பெயரும் பெற்றிருந்த பால்ராஜாயிய என்னை தமிழ்நாடு முழுவதும் கைவல்ய நவநீத உணர்வாளர்களிட காரணமாக வேதாந்த கருத்துக்களை நாளும் போதித்து வரும் அரப்புக்கோட்டை வேதாந்தர் கைவல்லிய கந்தசாமி இந்த மாநாட்டில் தொடக்க உரை ஆற்றி நம்மிடையே அமர்ந்திருக்கக்கூடிய ஊரநடிகள் அவர்களின் திருவடிகளை வணங்குகிறேன் நிறைவுரை ஆற்ற வந்துள்ள தேனி சித்த ஆசிரமத்தின் பூஜேஸ்ரீ ஓங்காரந்த சுவாமிகளின் திருவடிகளை வணங்குகிறேன் கைவல்ய நவநீத மாநில இரண்டாவது மாநாட்டிலே இப்பொழுது மூன்றாம் மூன்று நாட்களாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற கோவிலையூர் மடாதிபதி சீர்வளசீர் மெய்யப்பஞான தேசிய சுவாமிகளின் திருவடிகளை வணங்குகிறேன் உங்கள் அனைவரின் திருவடிகளை வணங்கி தசமன் நீ என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள அன்பார்ந்தவர்களே அசுத்தமாயை சுத்தமாயை என்ற ஒரு அஞ்ஞானம் ஆவரணம் என்ற மூடல் மறைப்பு விக்ஷேபம் என்ற முளைத்தல் தோற்றம் பரோட்ச ஞானம் என்ற காணாத ஞானம் உபதேச ஞானம் அபரோட்சம் ஞானம் என்ற கண்டறிஞ்சி நிறங்குச திருப்தி என்று சொல்லப்படுகிறம் இந்த ஏழு அவஸ்தைகளின் முற்கருத்தினை தாற்பயத்தினை சுரூபத்தினை அறிவதால் நான் பிரம்மம் என்ற ஞானம் ஆபாச ஜீவனுக்கு உண்டாகிறது பிரம்ம மூடி பேதம் காட்டுவதே அஞ்ஞானம் என்று கைவல்யம் கூறுகிறது சற்சங்கம் கிடைக்கப்பட்டு சித் ஆத்மா பற்றிய கருத்துரை கேட்ட பின்னர் இருந்தால் விளங்குமே இல்லாமையால் அது விளங்கவில்லை என்று எண்ணுவது ஆவரணம் மறைப்பு மூடல் எனப்படுகிறது இங்கு இருவிதமான ஆவரணம் கூறப்படுகிறது இல்லை என்ற ஆவரணம் அசத் ஆபாதக ஆவரணம் என்று சொல்லப்படுது விளங்கவில்லை என்ற ஆவரணம் அபான ஆபாதக ஆவரணம் ஜீவனானவன் நான் கர்மத்தை செய்வது செய்பவன் நான் கர்த்தான் அதன் பயனை அனுபவிப்பவன் துக்கி நான் வியவகாரி என்னும் எண்ணத்தால் நான் ஜீவன் என வெளிப்படுதல் விட்சேபமாம் இது துக்கம் சோகம் பிராந்தி என்று சொல்லப்படுகிறது பின்னர் குருவின் உபதேசத்தால் சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்மம் என்று பிரம்மத்தின் இருப்பை கூறும் வாக்கியவணத்தால் உள்ளிருந்து அசத்து ஆபரணம் நீங்குகிறது அதன் பிறகு தத்வசி மகா வாக்கிய விசாரத்தினால் வேதாந்தத்தில் ஜீவ பிரம்ம பேதம் கூறப்படுகிறதா அல்லது அவேதம் கூறப்படுகிறதா என்ற பிரமாணத்தில் உள்ள சந்தேகமும் ஜீவ பிரம்ம பேதம் சத்தியமா என்ற மறை நீங்குகிறது பிரம்மத்தை உணர்ந்து அறிந்து நானே பிரம்மம் என்று தெளிந்த பின்னர் பிரம்ம சாட்சாத்காரம் கிடைத்த பின்னர் நான் கர்த்தா நான் போக்தா நான் சுகி நான் துக்கி நான் சம்சாரி நான் வியாபகி என்னும் நீங்குவது விடுபட்டவனாய் எல்லாம் அடையப்பட்டன தடையற்ற ஆனந்தமாம் சோக நிவர்த்தியும் தடையற்ற ஆனந்தமும் அபரோட்ச ஞானத்தின் பயனாகும் இந்த ஏழு அவஸ்தைகளின் பிரசங்கத்தால் அசுத்தமாயை ஆனது சுத்தமாயினால் கடும் என்பதாம் இங்கே நாம் பார்த்த பந்த காரணமா பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் என்ற நடு இரண்டும் பந்தத்தை நீக்கும் சாதனமா சோக நிவத்தி ஆனந்தம் என்ற கடைசி இரண்டும் மோட்ச அஞ்ஞானம் ஆவரணம் என்ற இரண்டும் மாயின் சம்பந்த பரோட்சம் அபரோட்ச ஞானம் சோக நிவர்த்தி தடையற்ற ஆனந்தம் என்ற மூன்றும் சம்பந்தம் இந்த ஏழு அவஸ்தைகளின் விளக்கத்தை புதுமையான ஒரு கதை வடிவ உபமானம் விளக்கப்படுகிறது பத்து குரலர்கள் ஒன்று சேர்ந்து யாத்திரை செல்லும் பொழுது வழியில் வெள்ளம் நிறைந்து ஓடுகின்ற ஒரு நதியை நீந்தி அடைந்த கடந்து அதன் மறுகையை தான் தசமன் தான் தான் பத்தாமதன் என்று அறியாமல் பிரமித்து நிற்கிறார் அவர் குழப்பம் அடைந்து நின்றவன் அந்த ஒன்பது பேரையும் எண்ணிய தன்னை தசமன் என்று அறியாத மயக்கமே அஞ்ஞானம் ஆகவே நதியில் மூழ்கி இறந்து விட்டான் என்று துக்கம் கொண்டு அழுவது விட்சேபமா இந்த கல்வி அறிவு ஒழுக்கமுடையவனாய் அந்த நதியின் கரைப்ப கரைப்பக்கம் நடந்து வந்த ஒருவன் அவர்களின் அழுகையை கேட்டு பக்கத்துல வந்து விஷயத்தை அறிந்து தசமன் இந்த நதியில் மூழ்கி இறக்கவில்லை இங்கே இருக்கிறான் என்று கூறுகிற குறியாக கொண்டு நம்பிக்கை ஏற்பட்டு தசமன் இருப்பதை நிச்சயம் கொள்வது பரோட்ச ஞானம் அன்பனை நோக்கி தசமன் இருக்கிறான் அவனை காட்டுங்கள் என்று பிரார்த்திக்க அவன் அந்த எண்ணியவனை நோக்கி ஒன்பது பேரை எண்ணிய நீதான் தசமன் நீயே தசமன் அந்த கூற்றை ஏற்று தன்னை தானாக தசமனாக காண்பது அபரோட்ச ஞானம் அதன் பின்னர் கசவன் அதிகளை மூழ்கை சேர்த்து போயிட்டான் அழுவதை நீக்குவதே சோக நிவர்த்தி அதன் காரணமாக சந்தேகம் நீங்கி சந்தோஷம் கொள்வது தடையற்ற ஆனந்தமா இந்த கதையில் பத்து குரடர்கள் என்பதற்கான உபமேயம் அபிமானிகள் ஒன்பது விசுவன் தைஜசன் பிராங்கன் என்று சொல்வதற்கு ஒன்பது அபிமானிகளையும் ஆத்மாவையும் இந்த பத்து குரல்களுக்கு உபமேயமாக ஈஸ்வர் சச்சிதாரந்த சுவாமிகள் தன்னுடைய உரையில் கூறுகிறார் கோ வடிவேல் சத்யார் அவர்கள் ஜீவன் புரியகம்மா என்ற பத்துவ இதற்கானபமேயமாககமாவது பஞ்சபூதங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் பிராணாதி வாயுக்கள் அந்தமாதம் இது ஒவ்வொரு ஜீவனிடம் உள்ள தத்துவங்கள் இந்த புரியட்டகம் உடைய ஆபாச ஜீவன் சம்சாரம் என்னும் காணல் ஜல ஆற்றில் இறங்கி நீந்தி அவனது தேகமாகிய கரையில் ஏறி ஞான விருப்ப காலத்தில் நான் யார் என்று தனது வேறாகியகம் என்ற ஒன்பது தத்துவங்களையும் அறிந்து அவற்றை அறியும் தன் நிஜ வடிவமாகிய ஆத்மாவை அறியாமையே அஞ்ஞானம் ஆத்மா இல்லை இருந்தால் காணப்படாதா என்னும் இருவகை ஆவரணம் அதனால் ஞான அத்தியாச அர்த்த வடிவ விஷேபம் ஞான என்பது பிராந்தி ஞானம் அர்த்த என்பது அதன் விஷயம் அதன் பிறகு பிரம்மத்தின் இருப்பை கோரும் அவாந்திர வாக்கிய சிரவணத்தால் பிரம்மம் இருக்கிறது என்ற பரோட்ச ஞானமும் அதன்பின் பிரம்மம் நீயே என்று கூறும் தத்துவமசி மகா வாக்கிய விசாரத்தால் நான் பிரம்மம் என்னும் அவரோட்ச ஞானமும் அதன் காரணமாக நீங்கற்ற ஆனந்த உடைய கூடஸ்தனுக்கு அல்லவா ஒன்றில் ஒன்று மாறி போகிறது மூன்று சரீரங்கள் மூன்று அவஸ்தைகள் மூன்று காலங்கள் என்னும் எல்லாவற்றையும் சாட்சியாக நின்று கண்டறியும் ஜீவன் தன்னை தான் என்று பிரம்மம் என்று ஆத்மா என்று அறிவதற்கு வேறு ஞானம் வேண்டுவதில்லை பத்தாமதனாகிய தசமன் ஒன்பது பேர் முன்னே தன்னை தசமன் என்று அறிந்தது தன்னாலேயா பதினெண்டாவது குருடன் ஒருவனும் அவனுக்கு வேறாக இல்லை அல்லவா ஒரு ஜீவன் தன்னை தசமன் பிரம்மம் ஆன்மா என்று அறிந்து உணர்வதற்கு வேறு ஒரு பிரகாசம் அறிவு வேண்டப்படுவதில்லை அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவு வேறு ஒன்று என்று எண்ணும் அறிவற்ற குதர்க்கமூடற்கு அனவத்தை பலமாய் தேரும் அறிவடும் பொருள் நீ அல்ல அறிவடா பொருள் அறிவுகளாக அனுபவித்து அறிவாயினியே குருவிஸ் திருவடி சாண்டாம் இதன் பிறகு ஒரு சில விவகார நடைமுறை கருத்துக்களை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் மாநாட்டிலே நாம் எல்லோரும் சங்கல்பம் செய்தது கைவல்ய நிவனித ஆசிரியர் தாண்டவராய சுவாமிகள் அவருடைய குரு நாராயண குரு சுவாமிகள் சமாதி ஆலய மேம்பாட்டு பணி அன்பர்களே நம்ம பலர் அந்த சமாதி ஆலயத்துக்கு சென்றுந்த சாமிழகோவினர்மாணம் செய்து கும்பாபிஷேகம்மைப்பில் நாம் எதிர்பார்க்கிற அடிப்படை வசதிகள் இல்லை நண்பர்களே கைவல்ய நவநீத ஆசிரியர் தாண்டவாராய சுவாமிகள் அவருடைய குரு நாராயணகு இருவரும் வைகாசி விசாகணன் நாளிலே சமாதி அடைந்தவர்கள் அந்த சமாதி ஆலய மேம்பாட்டு பணிக்காக அதன் அண்மையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய மூவாயிரம் சதுரடி இடம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் என்று விலை பேசி பதினைந்து லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கப்பட்டு உள்ளது அந்த பணிக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் சிறுவிழஸ் மையப்பஞ்சேசாமிகள் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் பலரிடமும் கடன் வாங்கிதான் அங்கே பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இன்னும் அதை பதியணும் பதிமூணு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது பதிவதற்கு நாலு லட்சம் அவருக்கு கொடுக்கணும் நிலத்தை கொடுப்பவருக்கு பதிவு செலவு இருக்கிறது மேற்கொண்டு டெவலப்மெண்ட் இருக்கு இருக்குது இவை எல்லாம் இன்னும் பெரும் பணம் தேவை இருக்கிறது நாம் எல்லோரும் செயல்படுத்துவோம் என்று சங்கல்பம் செய்து கொள்வோம் குருவர்களால் அது நடக்கும் என்னுடைய வேண்டுகோள் இரண்டு மடாதிபதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த சுவாமிகள் அவர்களும் கைவல்லின மனித சமாதி ஆலய பணியில் தனி கொண்டுள்ள கோவிலூர் மடாதிபதி சிறுளஸ்ரீ மையப்பன் ஞான சுவாமிகளும் சேர்ந்து அந்த மேம்பாட்டு பணியை செய்து தர வேண்டும் என்பது என்னுடைய பகவான